தேவனுடைய பசுத்தொழு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான நாளிலே தேவ சரிதானத்திலே நான் கடந்து கத்தருக்கு ஆராதனை செய்ய கத்தர் பாராட்டின நல்ல விதவைக்காக நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக சேர்ந்த வாரத்திலே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சவுத் இந்தியா கைபிள் காலேஜ் என்ற இடத்துல வாலிபர் முகாம் நடந்தது இதோடைய நாமத்திற்கு மகிழமை உண்டாக இதோட பிள்ளைகள் கிராமமான மக்கள் கலந்து கொண்டார்கள் இதோடைய ஆச்சரியமான திருவை வாலிபொருள் இருதயத்தில் அங்கு கூடியிருந்த இந்த கூடாரத்தில் இறங்கியது நீங்க மக்கள் அநேக தேவடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் வாலிபொர்கள் தன்னுடைய கிருவைகளை பெற்றுக் கொண்டார்கள் கொடுக்கப்பட்ட பசுத்து வாழ்க்கை செய்திகள் மற்றும் வாலிபு காயத்துக்கு அடுத்த பல காரியங்களுக்கான தீர்க்கமான தனிப்பட்ட முறையிலும் வாலிபர்கள் தந்தை கிருபைகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தினதை பார்க்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது வள நாமத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக கத்தளை வல்லமை அதிகமாக அந்த இடத்துல கிரி நடைப்பித்து அநேக ஜோடை பிள்ளைகளுடைய இதயங்களிலே கத்தளை மகிழ்ச்சி வெளிப்படும்படியாக நாட்களிலே பரிசு தாவியானவர் கிரியை நடப்பித்தார் தொழில் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கிருந்தும் நம்மளிலும் சிலர் அங்கே கலந்து கொண்டார்கள் அவர்கள் அதை குறித்து அவர்களின் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொழில்நுட்ப தொழத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் வளுக்கு ஆறாதனை செலுத்த கடந்து கொண்டிருக்கிறதான நமக்கு பசு காவியானவர் உணர்ச்சி கொடுக்கிறதான வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் அறிவித்துக் கொள்ள பகிர்ந்து கொள்ள வாங்கியிருக்கிறேன் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம் நூக்காவின் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ சீக்கிரமா இறங்குவார் இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் வசுத்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இடத்திலே இப்படி சொன்னார் சகை சீக்கிரமாக இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் சபையு மக்களால் விரும்பப்படாதவர் பொதுவாக ஆயக்காரர்கள் யூதர்களினாலே வெறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் மக்களுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை அவர்கள் ஆயிரமாக வசூலித்து அதிலே பெரும்பனம் அதை ரோம ராஜ்யத்திடத்தில் கொடுத்து விடுவார்கள் இவர்கள் தங்களுக்கு என்று வைத்துக் கொள்வார்கள் ரோம நிலத்தில் அடிமைகளாக ரோம ராஜ்யத்தின் கீழே அகப்பட்டிருந்ததான இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தங்களுடைய மக்களில் இருந்தே இவர்கள் அதாவது இந்த ஆயக்காரர்கள் அவர்கள் குந்தர்கள் தான் அவர்கள் எழும்பி தங்களிடத்திலிருந்தே படத்தை வசூலித்து அந்த அந்நியர்களிடத்திலே கொடுக்கிறார்களே என்று சொல்லி இவர்கள் மேல அவர்களுக்கு எரிச்சல் இப்படிப்பட்ட வெறுக்கப்பட்டவர்களா இருந்தார்கள் ஆயக்காரர்கள் அவர்கள் பாமிகள் என்றும் ஜனத்திலே அவர்கள் ஆழ்காட்டிகள் அதாவது அந்நிய ஜனத்திற்கு தனது சொந்த ஜனத்தை விட்டு போடுகிறவர்கள் என்றும் ஒரு கெட்ட ஆயக்காரர்கள் மேலே இருந்தது ஆகவே ஆயக்காரர்கள் இஸ்ரவேலர்களினாலே யூதர்களினாலே வெறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் வெறுக்கப்பட்ட அவன் இருதயமானது ஒரு தனிமை உள்ள ஒரு இடமாக வெறுமையான ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான் திடீர் மகிமை உண்டாவதாக தேவனால் சிருஷிக்கப்பட்ட எல்லாம் மிகவும் நன்றாகத்தான் து ஆனால் இப்பொழுது அது நன்றாக இல்லை ஆரம்ப நாட்களிலே தேவன் ஒன்றை உருவாக்கி அதை பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லி கண்டார் ஆனால் இப்பொழுது எல்லாம் விட்டது பாவத்தினாலே கீழ்படியாமையினாலே பெருமையினாலே அவன் தனக்குரிய எல்லா நன்மையானவைகளையும் தீமையாக மாற்றிக் கொண்டான் வேறு ஒரு மகிமை உண்டாவதாக அது திரும்பவும் மனிதனுக்குரியவைகள் நன்றாக வேண்டும் என்றால் அது தேவடைய கடத்தில ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது தேவன் ஒரு மனித இடத்திலே கிரியை நம்பிக்கைகளாக தலை சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நினைப்பது மிகவும் பாராட்டத்தக்கதான காரியம்தான் ஆனாலும் சிலர் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன கிரியை செய்ய முடியும் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்னை அங்கீகரிக்க மாட்டார்கள் யாரும் என்னை நம்பி யாரும் எந்த காரியத்தையும் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் எனக்கு திறமையில்லை எனக்கு சரியாக பேச வராது எனக்கு சரியாக ஜெபிக்க வராது எனக்கு எதையும் திறமையாக செய்ய முடியாது என்று அவர்கள் நம்பிக்கை இருந்தவர்களாக அல்லது எந்த மாஞ்சையும் இல்லாத குறைந்தவர்களாக கூட்டத்தின் மத்தியிலே ஒளிந்து செல்வதற்கு ஒளிந்து கொள்வதற்கு அவர்கள் விருப்பப்படையவர்களாக இருப்பார்கள் நம்மவர்களிலும் அநேக ஒரு ஆராதனைக்கு ஜபம் மண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னால் எனக்கு ஜபம் மண்ண வராது சாட்சி சொல்ல சொன்னால் சத்தமாக சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னால் ரொம்ப முனு முனு என்று சொல்லுங்கள் ஏனென்றால் மனதிலே உண்டாயிருக்கிறதான ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை எப்படி நான் பேச முடியும் எப்படி நான் இந்த கூட்டத்தில் எதையாவது சொல்ல முடியும் எனக்கு தெரியாது எனக்கு சொல்ல வராது நான் ரொம்ப எளிமையானவன் நான் படிக்காதவன் எனக்கு திறமை இல்லை என்று மக்கள் அவர்கள் தங்களை குறைத்து எடை போடுகிறவர்களாகவும் ஒளிந்து கொள்ளுகிறவர்களாகவும் தங்களுடைய வாழ்க்கையிலே கத்தனா இயேசு கிறிஸ்துக்கு எதையாலும் செய்ய முடியும் என்கிறதான நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் காணப்படுகிறார்கள் நம்முடைய தேவன் மிகவும் திறமையான சிற்ப கலைஞரை போல மிகவும் இருக்கிறார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக அவர் காணப்படுகிறார் உறுதியில் இருந்து எளியவனை தூக்கி உயர்த்தி அவனை சிம்மாசனத்துல அமர வைக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் சில பெரிய சாதனை படைத்த அநேக மக்களை நாம் பார்க்கின்றோம் உதாரணத்துக்கு ஒரு பெரிய கேப்டன் அவர் வெற்றியடைந்து விட்ட உடனே கூப்பிட்டு ஏராளமான தேசிய கொடியை மேலே ஏற்றி பெரிய மரியாதையை அவருக்கு செலுத்துகிறவர்களாக பாராட்டுகிறவர்களாக பட்டங்களை கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள் ஏன் அவர் மாத்திரம் போன்மனைக்கு போய் சென்று அவர் போரிட்டாரா இல்லை அதற்கு பின்பாக நிறைய தளபதிகள் இருந்தார்கள் நிறைய போர் வீரர்கள் இருந்தார்கள் ஏன் அவர்களை ஊக்குவிப்பதற்காக சாப்பாடு கொடுப்பதற்காக சமையல் செய்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் அடிபட்ட போது அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்களை குணமாக்கும் நர்சுகள் டாக்டர்கள் இருந்தார்கள் திறமையான பல கலைஞர்கள் பல மக்கள் இந்த வெற்றிக்கு பின்னணியிலே வேலை செய்து கொண்டவர்கள இருந்தவர்களாக இருக்கிறார்கள் சுற்றுலாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆனால் இவருடைய பெயர்களெல்லாம் அவருக்கு எல்லா விதமான சிகிச்சைகளையும் செய்து அடுத்த போர் மனிதர் நிற்பதற்காக ஆயுதப்படுத்தி விடுகிறார் என்றால் அவர் ஒரு பெரிய வேலையை செய்து விட்டார் அந்த மனிதன் கொடுத்த சிகிச்சையினாலே அவன் போராடி தந்தை திறமையை வெளிப்படுத்தி அவன் எதிர்களை முறியடித்து போட்டான் அவருக்கு பெரிய நடத்துகிறார்கள் அவருடைய செயற்கறைய செயல் இவைகள் வெளியே தெருகிறது இல்லை வெளியே சொல்லப்படுகிறது இல்லை சுற்றுப்புற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதுபோல தேவ ஜனங்கள் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் வெளியிலே சொல்லப்பட விட்டாலும் அவசியமான காரியமாகவும் காணப்படுகிறது நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொருவரும் தேவடைய கரத்தில ஏதாவது ஒரு வகையில பயன்பட வேண்டும் என்று தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவடைய பரிசுத்தாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எல்லாரும்ாரலாக போய் ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல திருவர் சுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக சேர்ந்த வாரத்திலே சுந்தராஜ் ஒரு சாட்சி சொன்னார் ஊக்காரனாக அவசியம் இல்லை ஊழியக்காரனாக ஆக விட்டாலும் கத்துடைய ஊழியத்திலே பங்கு பெற்று கத்திற்கு பிரியமானதை செய்ய முடியும் ஆகவே இப்படி செயல்படுகிறது நல்லது என்று சொல்லி கத்தர் எனக்கு உணர்த்தி கொடுத்தார் என்று சாட்சியை சொன்னார் அது சரியான காரியம் ஒரு வகையிலே பார்க்கும் போது மகிமை உண்டாவதாக ஒரு ஊழியக்காரன் கத்துரை சன்னிதானத்திலே செயல்படுகிறதையும் ஊழியத்துக்கு வந்து இன்னொருக்கு அதை சாதாரணமாக இருந்து கூட முடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது திரு பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இது எதை காட்டுகிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் கத்துரை சித்தத்தை செய்ய முடியும் நம் முடியும் கத்துடைய வேலை என்பதை அறிந்து நான் ஒவ்வொருவரும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மனிதர்களால் விருக்கப்பட்ட மக்கள் பார்த்து முகம் சுளித்தவனாய் இந்த நான் நான் பார்க்கின்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆகவே தேவடி பிள்ளைகளாக என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது வெளியே காணப்படாவிட்டாலும் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் செய்கிறவர்களாக உங்களால் மாற முடியும் காண்பிப்பேன் அப்போது நீங்கள் எத்தனை மகத்துவமான காரியத்தை இவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாகமானுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்ததான ஒரு சிறு சோகிற புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கிறான் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூணு ரெண்டு மூணு வசனம் அவங்களும் சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சின்னவங்க சத்தமா கத்தறதுக்கு பதிலா அவங்களும் சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவளோட சத்தமா பேசுறதுனால அவளோட சத்தமா பேசுறதுக்கு என்னாச்சு? அவளோட சத்தமா பேசுறதுக்கு என்னாச்சு? சாபத்திற்கு மகிமை உண்டாவதாக நாகமான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி ஆனால் அவன் ஒரு புஷ்ரோகியா இருந்தான் சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் அவருடைய ஆண்டு மண்டலத்திலே பெரியவன் ஜனம் பெருத்தவன் மிகவும் பெரிய பராக்கிரமசாலி அவனுடைய கையிலே சீரியாவுக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார் ஒரு பெரிய மனிதனாக ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக அந்த படைத்தலைவன் ஆகிய நாகமான் இருந்தான் வீட்டிலே தேசத்திலிருந்து பராக்கிரமசாலி ஆனால் இவரு புஷ்டரோகியாய் இருக்கிறாரே என்று சொல்லி வருத்தப்பட்டு ஒரு நாள் தன்னுடைய இப்படி எங்களுடைய தேசத்துல சமாரிய தேசத்துல ஒரு தீர்க்க தரிசி உண்டு எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு அந்த தேவனை ஆராதிக்கிற தீர்க்கதரிசி உண்டு அவரிடத்துல போனால் இந்த நாகமானுடைய இந்த யஜமானுடைய குஷ்பரோகம் நீங்கி போகும் திட்டமாக சொல்லுகிறேன் கண்டிப்பாக அந்த தீர்க்கதரிசி இடத்துல மாத்திரம் இவர் போவார் கண்டிப்பாக இவருடைய அந்த குஷ்பரோகம் நீங்கி போகும் என்று சொல்லி திட்டவட்டமாக இடத்துல அந்த பெண் சாட்சி சொல்லுகிறார் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதை அந்த அம்மா போய் தன்னுடைய கணவன் இடத்துல சொல்லுகிறேன் இப்படி அவ அப்படியா இடத்துல சொன்னார் ராஜா வந்து நிறைய கிப்டுகளையும் ஏராளமான பொண்ணையும் வெளியையும் கிப்டுகளையும் கொடுத்து நிறுவ எடுத்து நாகமான் வருகிறான் அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது நீங்கள் அதை நீக்கி போடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நிருபத்தை எழுதி கொடுத்து ரொம்பவும் கனம் பண்ணி இந்த நாகமானை அனுப்புகின்றான் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பாருங்க ஒரு வேலைக்காரர் பெண்ணு அந்த படை தளபதிய வீட்டில வேலை செய்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுடைய வார்த்தைக்கு எந்த மதிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பாருங்கள் குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு இசவே சமாரியாவில ஒரு தீர்த்த தரிசி உண்டுமான் செல்வார் என்றால் கண்டிப்பாக அந்த குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்லி திட்டமாக அந்த சின்ன பெண் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறதான அந்த சின்ன சிறுமி அங்கே தன்னுடைய சொல்ல அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு உண்டாயிருந்தது எழுதி திருமம் எழுதி இசிறுவல் அந்த சமாதி ராஜா சீரிய ராஜா கொடுத்து அனுப்புகின்றார் மகிமை உண்டாவதாக அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பாருங்கள் அந்த பெண் ஒரு அடிமையாக கொண்டு வீட்டு வேலை செய்யும்படியாக அந்த பெண்ணுடைய விசுவாசம் எங்களுடைய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் நாங்கள் வணங்குகிற தேவன் உண்டு வசுத்தோட நாமத்திற்கு மகிழ்மை உண்டாவதாக இந்த நாகமான் அந்த பெண்ணுடைய வார்த்தையை நம்பி போகிறான் ராஜாவிடத்தில் நிறுவம் வாங்கிக் கொண்டு போகிறான் அங்கே போய் சுகமாக வேண்டும் என்கிறதான நம்பிக்கையோடு போய் அந்த தீர்க்கதரிசையை சந்திக்கும்படியாக போக சோக்கிரம் ஒரு பெரிய ஆபிசர் சொல்லி போகவில்லை வீட்டில் இருக்கிற சின்ன பெண் அந்த சிறுமி ஒரு வேலைக்கார பெண் சின்ன பெண் அந்த நான் வார்த்தை நம்பி அவன் போகிறான் என்ன மதிப்பு விசுவாசத்தை அந்த தீர்க்கதர்சியானவர் செய்ய முடியும் என்கிறதான தன்னுடைய எஜமாற்ற உறுதியோடு கூட சொன்னார் அதை நம்பி நாகமான் போனான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல ராஜாவுடைய வெள்ளியும்மான போய் சுகமாக்கிக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பும் என்றார் பாருங்க ராஜாங்க வரைக்கும் சின்ன பிள்ளையுடைய வார்த்தை போகிறதுக்கு மகிமை உண்டாவதாக சின்ன மனிதன் சின்ன பிள்ளை வேலைக்காரன் வேலைக்காரி நற்பமானவன் அதெல்லாம் கிடையாது கத்துடைய செய்தியை அறிவிப்பதற்கு தத்துடைய வார்த்தையை சொல்லுவதற்கு மக்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக எதையாக ஒரு கிரியை நடப்பிப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் தேர்ட்ட பிள்ளைகள் கிரியை நடப்பிக்க முடியும் தேடு வருஷத்துக்குள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்படியே அந்த நாகமான் போனான் எலிசா திருக்கரசை அவரை வந்து பார்க்க கூட இல்ல அந்த நாகமான் அப்படியே போக சொல்லுங்க யோர்தான் நதியில மூன்று முறை ஏழு முறை முழுகி எழுந்திரீங்க என்று சொல்லி சொன்னதாக பார்க்கின்றோம் எடுப்பாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உடனே நாகமானுக்கு கோபம் வந்துவிட்டது தண்ணீர் நான் போய் ஏழுதலும் ஒழுங்க அப்ப எங்க ஊர்ல இருக்கிற அட்னா பார்ப்பா என்ற ஆறுகள் மிகவும் தெளிவான ஆறுகள் இந்த ஆறை விட சுத்தமான ஆறுதான் நான் அங்கே போய் நான் குளித்துக் கொள்வேன் என்று மிகுந்த கோபத்தோடு கூட நாகமான் திரும்பி செலுகிறதை பார்க்கின்றோம் ஏடை பரிசுத்தமிழ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பதினோராவது பத்து வசனத்தை வாசிக்கலாம் He says, oh, look at the heart of me. நீடுவான் என்று எனக்கு நினைத்திருந்தேன் நான் சுத்தமாகவதற்கு தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் உரத்தோடு திரும்பி போனா உக்கரத்தோடு திரும்பி போனான் ரெண்டு வருஷத்தோட நாமத்துக்கு அந்த தீர்க்கதர்சியானவர் சொன்ன வார்த்தையிலே அவன் நம்பிக்கை வைக்கவில்லை தமஸ்கூல் இருக்கிற பர்பனாம் வர்பாரும் நல்ல ஆறுகள் நான் அங்கே போய் பிடித்துக் கொள்வேனே இந்த எதுக்கு நான் வர வேண்டும் அவர் கூப்பிட்டு எங்கள் கரங்களை வைத்து அவருடைய கத்துடைய பெயரை சொல்லி சொல்லமாக்குவார் பார்த்தா இப்படி என்ன வந்து பார்க்க கூட இல்லையே என்ன கனம் பண்ணவே இல்லையே என்று சொல்லி மிகுந்த கடும் கோபமும் உக்கிரமும் நிறைந்தவனாக திரும்பி போய்விட்டான் நாமத்துக்கு மகிந்தி விந்தாவால் திரும்பி போய் கொண்டிருக்கிறதான வேலையில அந்த நாகமானிடத்துல வேலை செய்கிற ஊழியக்காரன் வந்து பணிவோடு நின்று அண்டவனே தகப்பனே நீங்க கோபம் கோபமா இருக்கிறது நல்லதல்ல அவர் இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உடத்துல சொல்லி இந்த பெரிய காரியத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க பயந்து நீங்க செய்வீங்க அல்லவா இவ்வளவு பெரிய காரியம் என்று சொல்லி பயத்தோடு செய்வீங்க அல்லவா அவர் அப்படியெல்லாம் சொல்லவில்லையே அந்த நதியில போய் ஏழு ஸ்நானம் பண்ணு என்று சொல்லுகிறார் எவ்வளவு சொன்ன உடனே அவடைய யோசித்து பார்க்கிறான் சோகரையோட்டத்தில் ஊழியக்காரர்கள் தான் கூட இருக்கிறவர்கள் வா சொன்னா வர வேண்டும் போய் என்று சொன்னால் அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறவங்க சின்ன அவர்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை அந்த சமயத்துல நாகமான் எடுத்த சொல்லுகிறார் ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீங்க செய்வீங்க ஒரு சின்ன விஷயம் தானே சொல்லியிருக்கிறார் ஐயா கொஞ்சம் நீங்க கீழ் சொல்லி சொல்லுகிறான் அந்த வார்த்தையை நாகமான் ஏற்றுக்கொண்டான் அந்த யோகா அந்த ஏழு முறை மூழ்கி குளித்தான் ஒரு சின்ன பிள்ளையுடைய மாணசம் போல அவருடைய மாநம் மாறி ரொம்ப ஆச்சரியப்பட்டான் திரும்பவும் அவன் ஓடு ஓடி வருகிறான் கூட இப்படிப்பட்ட எண்ணி இனிமேல் கத்தரை அல்லாமல் வேறு ஒருவரையும் நான் ஆயிரம் ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் பதினேழாவது வாசிக்கலாம் இனிமே கத்தருக்குத்தான் நான் பலி செலுத்துவேன் கத்தருக்குத்தான் ஆராதனை அண்ண பிள்ளையுடைய சிறு வேலைக்காரர்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு கிரி நடத்தலை ஒரு பராக்கிரமசாலி ஆகிய அந்த நாகமானுடைய மனது இப்போது கத்தராகிய தேவனை ஆராதிக்கத்தக்கதான ஒரு மனிதன் மாறிவிட்டான் மகிமை உண்டாவதாகவே எனக்கு கல்வி அறிவில் படிக்கல எனக்கு சரியா பேச தெரியாது இடத்துல கத்தருக்கு மாத்திரம் நீங்கள் வல்லம எ பயன்பும்கி அடுத்தபடியாக சவாரிய நாட்டில் தான் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது இருந்து வாசிக்கலாம் அரண் மாதிரி வந்து நான் அரண்மையுள்ளே அது நமக்கு தெரிவித்து அந்த மகிமை உண்டாவதாக இங்கே மீண்டும் என்று சொல்லப்படுகிறவர் அவர் திரும்பவும் இஸ்ரோக்கு மேல் படை வந்தார் இப்போ அவள் முற்றிலை போட்டு விட்டார்கள் இங்கே அரண்மனைக்குள்ள அந்த கோட்டைக்குள்ள நகரத்துக்குள்ள எல்லாம் ஆட்டிக்கொண்டார்கள் மிகுந்த பஞ்சம் காணப்படுகிறது அதாவது ஒருவருடைய பிள்ளை இன்னொருவர் சமைத்து சாப்பிடும் அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விட்டது வெறும் வருஷத்து மணாமத்திற்கு சோந்திரம் உண்டாவதாக இப்படி இருக்கும் போது அவர்கள்து கூடாரங்களை விட்டு விட்டு ஆகாரங்களை விட்டு விட்டு குதிரைகளை விட்டு உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி ஓடி போனார்கள் இப்படி இருக்கும் போது இந்த கோட்டைக்குள்ளாக இருந்தவர்கள் என்ன பண்ணார்கள் என்றால் நாங்கள் இருந்தாலும் பசினாலே செத்து போவோம் அங்க வெளியே போனாலும் எல்லா கூடகங்களையும் போய் பார்த்தார்கள் ஒருவரும் அங்க இல்லை அங்க இருக்கிற பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து பல நொடி எதிர்த்து புதைச்சி புதைச்சி சேவ் பண்ணி வச்சுட்டு பேசிக்கிறான் அங்கயோ அமைப்பு செய்கிறது நல்லதல்ல உள்ள எல்லாம் பசினாலே சாகுறார்கள் பிள்ளைகளை சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் உள்ள இருக்கிறது இங்கே ஏராளமான தானியங்கள் ஏராளமான செல்வங்கள் மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது நம்ம இதை அறிவிக்காமல் இருந்தா நமக்கு பெரிய குற்றம் நம்ம சுமரம் ஆகவே போய் நம்ம அறிவிப்போம் என்று சொல்லி இந்த குஷ்ணரோகிகள் காவலாளர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள் ஓடி போயிருந்தார்கள் தானியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தேசத்துல இருக்கிறவர்கள் கொடுத்து கத்துடைய கிரியை அங்கே நடப்பிக்கப்பட்டது இந்த செய்தியை அவளுக்கு அறிவித்தது ரெண்டு குஷ்ணரோகிகளாகும் கெடுபருஷத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விஷ்ரோகிகளை யாரும் பக்கத்தில் வரும்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நினைத்திருக்கலாம் ஆனா நம்ம மட்டும் சாப்பிடலாம் நம்ம பக்கத்தில் போனால் போட்டுகிறார்களே அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடாது போய் உடனே செய்தி அறிவிக்க வேண்டும் நாம் குஸ்துகளாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு நல்ல செய்தி வேண்டும் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி போய் இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மட்டும்மரம்றிவிப்போம்மத்திற்கு மகிமை உண்டாவதாக நற்செய்தி அறிவிக்கும் நாளிலே சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னதாக நாம் பார்க்கிறோம் மகிமை உண்டாவதாக புஷ்ஷ ரோகிகள் உள்ளவர்கள் தான் பார்க்கிறவர்கள் நம்மை ஒதுக்கலாம் உறவினர்களும் நம்மை பகைக்கலாம் ஆனால் அறிவிக்க வேண்டும் வருஷத்துக்கு மகிழமை பாவியா இருந்தோம் ஒரு காலத்தில் குருதவராக இருந்தோம் எப்போது நாம் காண்கிறோம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் இதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் நான் அமைதியாக இருந்தால் குற்றும் அறிவிக்கும் நாள் நீங்கள் அறிந்திருக்கிற நன்மையை நலமான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிற ஆசிர்வாதத்தை ஆண்டாயும் பெற்று விடுதலை முற்றுகை போடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்தி அறிவிக்க வேண்டும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அவர்களும் வந்து இந்த ஆசிர்வாதத்தை கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையோடு கூட எளியவர்கள் ஆகிய நாமா இருந்தாலும் சரி கத்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு ஊழியக்காரர் தான் போய் செய்தி அறிவிக்க வேண்டுமா பிரசங்கிக்க வேண்டுமா மக்களை சந்திக்க வேண்டுமா யாவது என்று சொல்லி இந்த சம்பவங்களின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சில வேலைகளிலே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண முடியாத காரியத்தை ஒரு சிறு பெண்ணினுடைய மூலமாக ரெண்டு கொஷ்டரோகிகள் மூலமாக அநேக மக்கள் நன்மை பெற முடியாத காரியங்கள் நடந்துவிட முடியும் மகிமே உண்டாவதாக வந்தார்கள் செய்தி கேட்டார்கள் ஆமா இவர் மேசியாதான் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஊரில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இந்த ஒரே இந்த மகள் இந்த ஸ்ரீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாக அந்த ஊரே திரண்டு வந்தது ஒரு தீர்க்கதர்சி போய் செய்தி அறிவிக்கவில்லை செய்தி அறிவிக்கவில்லை இந்த செய்தி நிமித்தமாக அது காட்டு தீ போல் அநேக இடத்தில் பரவி அது ஊரார் வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள் வார்த்தையை கண்டார்கள் கேட்டார்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் நாமத்திற்கு மகிழ்ச்சியாவதாக அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் வாசிக்கின்றோம் அதிகாரம் எட்டு முதல் வாசிக்கலாம் இங்கே ஒரு பையன் இருக்கிறார் அவர் கையில் ஐந்து இரண்டு மீன்களும் என்றார் என்றார் வேண்டிய மட்டும் கொடுத்திய மட்டும் கொடுத்தா சொந்த புலாமத்துக்கு சோத்திரம் இந்த அப்பமும் மீனும் எங்கிருந்து வந்தது தத்திரா இசு கேட்கிறார் நீங்களே அவருக்கு சாப்பாடு கொடுங்க எங்க இடத்துல இல்லை அப்பொழுது செய்தி வருகிறது இங்க ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில ஐந்து வாழ் போதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனால் இவங்களெல்லாம் ஏமாத்திரம் அப்படியே கொடுப்பான் ஒரு சீசர்கள் போனாங்க போதகர் கேட்கிறார் அஞ்சு வாழ் போதுமையும் மீனையும் கொடுப்பியா சந்தோஷமா இருந்து கொள்ளுங்க கொடுப்பான் சுத்தமன் நாமத்துக்கு மகிழ்ச்சி உண்டாவதா இயேசு கேட்கிறாரா அவடத்துலதான போதவன் கேட்க வந்து இருக்கிறேன் அவளை கேட்கிறாரா இந்தாங்க வேண்டிய மட்டும் சாப்பிடும் அளவுக்கு அவைகள் பெருகியது பெருகியது பெருகி கொண்டே இருக்கிறது அம்மா அவனுக்கு செஞ்சு கொடுத்தாங்க பசியில கஷ்டப்படாத இந்த மகிமை உண்டாது எனக்கு மட்டும் போதும் என்று நான் தான் சாப்பிடுவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கலாம் சுத்துக்குலாம் ஆனால் அவனுக்கு சின்ன பையன் அவனுக்கு இருந்த அறிவு பிரகாரமாக பேச கொடுத்து விடலாம் ஒடுத்து விட்டான் எடுப்ப சுத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவன் கொடுக்காமல் வைத்திருந்தால் அவனுக்கு ரெண்டு மீன் அஞ்சு மார்பு மாத்தம் தான் அவன் எல்லாத்தையும் நிரம்ப நிரப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் அது பெருகி பெருகி பெருகி வேண்டிய மட்டும் சாப்பிடும்படியாக செய்ததுக்கு சூத்திரம் உண்டாவதாக இந்த சின்ன பையன் அத்தன் அஞ்சாயிரம் பேர் சாப்பிடும் அளவுக்கு அவைகளை கொடுத்தான் இது காரணம் சின்ன பையன் தான் உண்டாவதாக அவன் ரசிக்கவில்லை ஆனால் ரசனம் கேட்டு சோப்பாக இருந்த இந்த பையன் கொடுத்ததான மீனும் அப்பமும் திருப்தியாக பரிமாறப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம் அதிசயமான சம்பவம் வேதத்தில் இடம்பெற்றது பெயர் குறிப்பிடுப்பது பிரசங்கத்தில தியானிக்கிறோம் நான் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று அந்த பையனை குறித்து சொல்லுகின்றேன் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனாலும் அந்த பையனுடைய கிரியை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி அவருக்குரியமானது என்ன செய்ய முடியும் அது அல்ல தேவையான சமயத்தில் என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு ஆக்கே தேவை அது அநேகமாக பெருகபடியாக தேவகிரியை நடப்பிப்பார் கொடுக்கும் மனநிலை நமக்கு தேவை சின்ன பையன் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததான அந்த ஐந்து வாக்குமையும் இரண்டு அப்பமும் ஏராளமான மக்களை போஷித்தது அநேக ஐஸ்வர்யான இருந்திருக்கலாம் அநேக பணம் வைத்துக் கொண்டு அந்த பணமெல்லாம் போதவர்களுக்கு தேவையில்லை சோத்திரம் ஆகாரம் தேவை அது சின்ன பயனிடத்தில் இருந்தது அவன் கொடுத்தான் அது ஏராளமாக பெருகிட்டு எல்லா மக்களும் குசித்தார்கள் கெடு பரிசு நாமத்துக்கு சோத்திரம் எல்லா சமயத்திலும் எல்லா அவசியங்களையும் தீர்ப்பதற்கு எல்லாராலும் முடியாது ஆனால் எளியவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார் தேடிப்பிள்ளைகள் யோசிக்க வேண்டும் திறமைகளை யோசிக்க வேண்டாம் செல்வங்களை யோசிக்க வேண்டாம் கொடுக்க முடியும் என்று சொல்லி யோசிக்க வேண்டாம் பிரியமானதை எதை நான் செய்ய முடியும் என்ன இருக்கிறது ம கிராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக என்ன இருக்கிறதோ அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் அடுத்தபடியாக குருகாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னில் இருந்து வாசிக்கலாம் குருகாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து அப்பொழுது அந்த படங்களில் ஒன்று ஏறினால் அதுமொன்றதா என்பது அதை கையிலிருந்து சட்ட தன்மொழி அவரை ஏற்றுக்கொண்டு அந்த பறவை போதைப்படுகிறார் மகிமை உண்டாவதாக இங்கே முழுவதுமாக மீன் பிடித்து விட்டு ஒன்றுமே கிடைக்காம படகு கொன்று வந்து இந்த சீமோன் கடற்கரைகளை நிறுத்துகின்றார் அவருக்கு கழுவி பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்திலே சோன வந்து படகு கொஞ்சம் கொடைப்பார் என்று சொன்னி படகு மேலே ஏறி நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு போதகம் ஆரம்பித்தார் நாமத்துக்கு சோற்று வேலை செஞ்சுக்கிட்டு இந்த போதிட்டாள் அநேக மக்கள் அதை கேட்டார்கள் சுந்தரத்துக்கு சோதனம் போதை எல்லாம் முடிந்தது ஜனங்கள்லாம் சந்தோஷமாக போய்விட்டார்கள் உடனே சீமூகத்துல சொல்லுகிறார் சீ படகு கடல்ல தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படியா ஆழத்திலே போய் வலையை போடுங்க அதுக்கு பேருந்து ராமனாக போட்டுக்கிட்டு ஆழத்துல கொண்டு போய் போடுகிறார்கள் போட்ட உடனே ஏராளமான மீன் கிடைத்தது அந்த வலையே கிழிந்து போயிடும் பயப்படும் அளவுக்கு மீன் கிடைத்தது உடனே பக்கத்தில் இருக்கிற கூட வந்த படகுக்காரர்களை கூப்பிட்டு இந்த மீனெல்லாம் இந்த படகுலையும் அந்த படகுலையும் நிரப்பினா ரெண்டு படகு போகும் அளவுக்கு அந்த லாபத்தை அவர்கள் அடையும்முடியாக கத்த செய்தார் பாருங்க நம்முடைய கஷ்டத்திலும் நம்முடைய விரக்தியிலும் நம்முடைய நஷ்டத்திலும் நமக்கு ஒன்றுமே இல்லை என்று பீல் பண்ணுகிற சமயத்திலும் கத்தர் நம்ம இடத்திலே செயல்படுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார் எனக்கே வருமான கொடுக்கிறது இப்ப எப்படி இதுல நான் கடவுளுக்கு செய்கிறது எனக்கு நன்றாயிருக்கும் போது நான் செய்து கொள்வேன் வேறு பரிசுத்த மூலநாமத்துக்கு சோத்திரம் உண்டா கத்துடைய காரியத்துக்காக கத்துடைய ஊழியத்துக்காக ஊழியக்காரர்களுக்காக ஊழியர்களுக்காக கத்தடையாக கொடுப்படத்துக்குள்ள நாமத்துக்கு சோற்று என்னால் எப்படி கொடுக்க முடியும் நான் கஷ்டமான வேலை செய்கிறேன் குறைந்த வருமானம் தான் இருக்கிறது இதை வைத்துக் நான் பிழைப்பதற்கே போதுமானதா இருக்கும் நான் எப்படி கத்தருக்கு கொடுக்க முடியும் ஒருவேளை ஆயிரக்கணக்கான பணம் சம்பளமாக வந்தால் ஒருவரை நான் கொடுப்பேன் கத்தர் என்னை கேட்டோம் அப்புறமாக பயன்படும் முடியால் அவருக்கு நம்மை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் பெற்றுக் ஆசீர்வாதம் பாருங்கள் ரெண்டு படகுகளும் அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் குறைவுகளிலும் இடம் கொடுக்கும் போது அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற பிடித்துக் கொள்ள முடியாத இறைவனை மகிழ்படுத்தவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து தேவன் கவனம் வைக்கிறவராக கொடுக்கிற யோகானின் சுசேஷம் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து வாசிக்கலாம் யோகானின் சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து வாசிக்க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 Oh, mi tesoro, mi amore, sono qui per te, per aiutarti, per sostenerti. Non devi avere paura, sono qui con te. Se hai paura, non preoccuparti, io sono qui. Ti voglio bene, ti voglio bene, ti voglio bene. Sono qui per te, per aiutarti, per sostenerti. Ti amo, ti amo, ti amo. தேவன்கு படகிலேசுவானவர் ஏறி உட்கார்ந்து கேட்பதற்கு முன்பாகவே பேதுருவை தேவனாய கத்தர் அறிந்திருந்தார் முன்பாகவே அந்திரேயா அவரை கூட்டிக் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்திருக்கிறார் அப்போ வந்து பேதுருவை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா என்னப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேது என்று அர்த்தம் சீமோன் என்றால் அர்த்தம் நானல் என்று சொல்லி அர்த்தம் பாறை என்று சொல்லி அர்த்தம் நீ நானலை போல் இருக்கிற மனிதன் நீ பாறை போல் ஆவாய் என்று சொல்லி கத்த வேது என்று சொல்லி தேவன் அழைத்ததாக பார்க்கிறோம் கேப்பா என்று சொல்லி அழைத்ததாக பார்க்கின்றோம் நாமத்திற்கு சோத்ரோம் திருபோம் இந்த பேருவான படகை கேட்ட உடனே அவர் கொடுத்து விட்டார் எங்கள் வேலைகளை அப்புறமாக பார்த்துக் கொள்கிறோம் சோத்தனம் ஆக அவர் பேசி முடித்த பின்பாக நீங்க போய் வலையை போடுங்கள் என்று சொன்னார் ஐயரே நாங்கள் இப்படி எல்லாம் பிரயாசப்பட்டேன் நான் சொல்றபடி செய்ய நீங்க போங்க ஆமாண்டு உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோம் போனாங்க வலை போட்டாங்க மீன் பிடிச்சாங்க ராளமான மீன்கள் கிடைத்தது தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் காலலுயா கத்தனுக்கு கீழ்படியும் போது நம்மை ஒப்பு நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் தத்தனை விசுவாசிக்கும் போது சொல்படி கேட்கும் நம்ம சின்னவர்களாக இருந்தாலும் கத்த நம்மை கொண்டு பெரிய ஆசிர்வாதமான காரியங்களை நாம் அனுபவிக்கும் முடியாத மற்றவர்களும் அனுபவிக்க முடியாது செய்ய முடியும் பக்கத்து படகுக்காரர்களும் அன்றைக்கு விரக்தியோடு தான் இருந்தாங்க அவங்களை வாங்க வாங்க என்று கூப்பிட்டு அங்கேயே மீன் வாடி போட்டுனா அந்த படகும் ஒழுங்கி போற அளவுக்கு மீன் கிடைச்சது இவங்களுக்கு மாத்தனால பக்கத்துல இருக்கிற படகுக்காரர்களுக்கும் கிடைச்சது இவரு பசுத்தமிழ நாமத்துக்கு பகிர்ந்து அவர்களுடைய குறைவுகளிலே நாம் மாத்திரம் உண்மையுள்ளவர்களாக இருந்து கத்தர் விரும்புகிறோம் என்றால் நமக்கு மாத்திரம் அல்ல நம் மூலமாக மற்றவர்களும் ஏராளமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உண்மையில் உள்ளவர்களா இருக்க வேண்டும் குறைவுகளிலும் கத்தனை கனம் பண்ண நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் மகிழமை உண்டாக வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் படகு வேண்டும் சரியா தராண்டு வாங்க உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுங்க நான் நம்மால பிரயோஜனம் உள்ளவர்களாய் எந்த வழியிலும் செயல்பட முடியும் பயன்பட முடியும் எடுப்பாமத்துக்கு மகிழ்ந்த உண்டாவதாக நானும் நீங்களும் கத்திற்கு பயன்பட விரும்புகிறோமா மற்றவர்களாக ஒன்று உதவாதவர்களாகவர்களாக பாட தெரியாதவர்களாக நம்முடைய செயல் திறமை குறித்ததான நமக்கு இருக்கிறதா இந்த நிமித்தமாக நாம் யாரிடத்துல பேச மாட்டேன் என்கிறோமா சாட்சி சொல்லாமல் இருக்கிறோமா சபையிலும் மற்ற இடங்களிலும் தேவடிக்கு பிரியமானதை செய்ய நமக்கு முடியவில்லையா உஷாராயிருங்கள் ஜக்கிரதையாயிருங்கள் உற்சாக இருங்கள் உங்களாலையும் ஒப்புக் கொடுத்தியமாய் நடந்தார் தேவன் செயல்பட வேண்டும் என்கிற சமயத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தார் எப்படிப்பட்ட கிரியை நிலப்பிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் ஒரு பெரிய வேலையில போய் பிரசங்கம் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் நாம் விசுவாசத்தோடு செய்கிற சின்ன கிரியலினாலே நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட உத்தமமான இருதயத்தை மாத்திரம் கற்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறார் யத்தை பார்க்கிறார் விழிப்படையா எதை செய்யணும் அதை செய்யணும் என்று சொல்லி செய்கிற விரும்புகிறது அல்ல உள்ளான நிலையிலே கத்திரிக்க எப்படி பயன்பட முடியும் எப்படி நான் எதை செய்ய முடியும் என்று சொல்லி நினைத்தால் போதும் எந்த எளிமையான மகனையும் மங்களையும் வேலைக்காரனோ வேலைக்காரியோ உஷ்ணரோகியோ எப்படிப்பட்ட ஏழையோ எப்படிப்பட்ட மனிதர்களை இந்த பயன்படுத்த முடியும் இங்கே ஒரு இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாசிக்கலாம் அவள் வித எழுதிகளும் உத்தர பண்ணியிருப்ப மத்திய கட்டையுமே நம்பினாங்க அங்கே அப்படி சேர்த்து அங்கே கட்டி கட்டிலும் அதன் இச்சு என்று அங்கே என்று வேடிக்கல உண்டாவது அவர் ஒளிமலை எனப்பட்ட மலையின் அருகானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அதில் பிரவேசிக்கும் போது மனுஷனின் ஒருவனும் கழுதைக் குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டு வாடுங்க அது ஏன் அவிழ்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவர்கள் வேண்டும் சொல்லுங்கள் என்றார் மகிமை உண்டாக அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு சொன்னபடியே கண்டார்கள் இந்த கழுதக் அந்த வீட்டிலே போது கட்டியிருக்கு அந்த வீட்டு எஜமான உபயோகப்படுத்த மாட்டான் மற்றவங்களும் அந்த கழுதியை கொஞ்சம் குடுங்க நாங்க வேலைக்கு போயிட்டு வரணும் யாரும் கேட்க மாட்டான் அந்த கழுதிக்கு ரொம்ப வருத்தம் அப்படி யாரும் பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் கடைக்கு கூட்டி கூட்டு போக மாட்டேங்கிறாங்க எந்த வேலைக்கு என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க எனக்கு கட்டியே போட்டு வச்சிருக்கிறாரு அப்படி யஜமா நான் வேலை செய்வேன் என்னால முடியும் ஆனால் யாரும் பயன்படுத்த மாட்டேன் என்கிறார்கள் இது வரைக்கும் என்னை பயன்படுத்தல ஒரு மனுஷன என் மேல ஏறல ஒரு மனுஷன என்ன காரியத்துக்காக பயன்படுத்தல எல்லா கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு போறாங்க இதுதான் இந்த கழுதை ரொம்ப சோகமாக இருந்து கொஞ்சம் பல நாட்களாக பல மாதங்களாக திருப்ப சுத்தம கிராமத்துக்கு சோத்திரம் என்ற அவராக தேவநாயக்கத்தை அந்த கழுதையும் நோக்கி பார்க்கிறார் அந்த கழுதைய எடுத்துக் கொண்டு வர சொன்னார் யாருக்கும் பயன்படுதல சும்மாதான அந்த கழுத பயன்படுத்தும் கொண்டு போனா இயேசு கிறிஸ்துவ கழுதையின் மேல் ஏறி அவர் அந்த ஊருக்குள்ள வந்தார் எரிசிலனுக்குள்ள வந்தார் வாசிக்கலாம் முப்பத்தி அஞ்சிலிருந்து வாசிக்கலாம் அதன் மேல்ற்றினார்கள் அந்த கழுதை சந்தோஷத்தோடு கூட போச்சு உடனே அந்த கழுதை அவங்க வச்சு தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அதன் மேல போட்டு இயேசு அதன் மேல ஏற்றினார்கள் அவள் அமர்ந்து அந்த வழியிலெல்லாம் போகிற வழியில புகர் வடிகள இப்படிப்பட்ட கழுதுனா கழுதைகள் அது மேல உட்கார்ந்து இருக்கிற இயேசு இந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம் நீண்ட நாளாக பயன்படாத என்னை நீங்க இப்படி பயன்படுதை தெரியும் மேல உட்கார்ந்து வருகிறார் என்ன ஒன்று கருதை சுமந்து கொண்டு கடன் சென்றது ஏழு வருஷத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒன்றுக்குமே பயன்படவில்லையா யாரும் கணம் பண்ண மாட்டேன் ஒன்றையும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்களா கவலையே பட வேண்டாம் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் நாம் கடவுளுக்கு தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக அவருக்கு பிரியமுள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் கத்தாவே என்ன எதையாக உபயோகப்படுத்தும் உயவன் கையிலே களிமனைப் போல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை பயன்படுத்தும் எதற்கு என்னை எதையும் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நான் உரேன் சிறியவனாக இருக்கிறேன் பலகீனனாக இருக்கிறேன் அன்று உரையை நீர் எதற்கு என்னை பயன்படுத்த வேண்டும் என்று உமக்கு தெரியும் நீர் என்னை பயன்படுத்தினால் நான் பயன்படுவேன் அன்று உரையை நீர் என்னை பயன்படுத்துவீராக என்று சொல்லி நம்ம ஒப்பு வேண்டும் ஒரு கழுத போல சரி கர்த்தர் நம்ம சவாரி செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் கொண்டு செல்ல பயன்படுத்தாலும் இருந்தால் போதும் கர்த்தர் அவருக்கு பிரியமான வழியிலே நம்மை பயன்படுத்துவார் மக்களுக்கு நன்மையும் ஆசிர்வாதமும் உண்டாகும் சுத்தமல்ல நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாறு நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் கர்த்தரை உயர்த்த வேண்டும் ஈழ்படிய வேண்டும் கத்த சொல்லுகிறதை கேட்க வேண்டும் எதற்காக நான் சந்திக்கப்பட்டேன் கொண்டு வந்தார் அவசியம் என்ன கத்திற்கு நான் பயன்படுவேன் என்கிறதான ஜபமும் ஒப்படைப்பும் தாழ்மையும் பரிசுத்த வாழ்க்கையும் காத்திருக்கும் தன்மை நமக்கு இருந்தா போதும் கத்த நம்மை எடுத்து பயன்படுத்துவார் பெரிய மனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியவர்கள் ஞானிகள் கத்தருக்கு தேவையில்லை கத்திற்கு தேவை எளிமையானவர்கள் உண்மையானவர்கள் ஓப்பனாக இருக்கிறவர்கள் தாழ்மையாக இருக்கிறவர்கள் கத்திற்கு பயந்தவர்கள் பெருமையற்றவர்கள் அகம்பாரம் இல்லாதவர்கள் இவர்கள் தான் கத்திற்கு தேவை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகியங்களுக்கு இதை கற்று வெளிப்படுத்தினார் என்று சொல்லத்தக்க அளவிலே தேடி நாம் நம்முடைய அழகு பணம் பொருள் இவைகள் முக்கியத்துவம் பெறுகிறது இல்லை கத்தனை சன்னிதானத்தில் எளிமையானவர்களையும் கத்தெடுத்து பயன்படுத்த முடியும் என்பதற்கான உதாரணம் யத்தைண்ட்ய போய் பேச வேண்டியது என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த மனிதனுடைய இருதய பக்தியை கத்தர் பார்த்தார் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை பார்த்தார் மரக்கலையில் அமர்ந்திருந்தாலும் தகை வழி அடங்கிவா நான் உடத்துல தங்குவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் வார்த்தை முழுவதுமாக பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டது இந்த சிறு பையனுடைய ஐந்து வாக்கு ஒழுமையும் இரண்டு கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேல போஷிக்கப்பட்டார்கள் இந்த கழுதையை கத்தர் எடுத்து பயன்படுத்துகின்றார் ஏன் நம்மை பயன்படுத்த மாட்டாரா உங்களையே என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டாரா நம்மை கத்திற்கு பிரியமானவர்களாக எடுத்து நிலைநிறுத்த மாட்டாரா கத்திற்கு பிரியமுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு போதும் சிறியவர்களாக படிப்பறிவு இல்லாதவர்களாக அழகில்லாதவர்களாக இருக்கலாம் உள்ள மாணவர்களாக உயரமானவர்களாக எதை பயன்படுவதற்கு மாத்திரம் நம்மை ஒப்புக் வேண்டும் இதோ தேவன் உங்களையும் என்னையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் நாம் இருதயத்துக்குள்ளாக என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தேவனுக்கு தெரியும் கத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பதை கத்தர் அறிகளவராக இருக்கிறார் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போமாக